எல்லாம் இந்த போய் சேரத்துக்குள்ளது அவர் வெளியில வந்து தன் மாதாவுடைய தாய் வைத்திலேந்து வெளியில வரை வாய் வந்ததுக்காக ஒரு நிமிஷம் கோபித்தானா என் இடத்துல வராதேன்னு காலால எட்டி ஒதைத்திருக்கார் ஷட கோபங்குற வாயுவை கோபித்து தன் இடத்துல வர முடியாம அவருக்கு சட்ட கோபம் திருநாம ஷட்டாரி அரினா எதிரியா சட்டம்னா வாயு சட்டங்குற வாயுவுக்கு எதிரி அவன கொண்டவர் தானே நம்மாழ்வார் அதனால சட்டாரின் பெயர் சட்ட கோபன்னு பெயர் பெயர் எல்லா திருநாமும் தான்ங்கர வாயுவை ஓட்டி விட்டபடியார் ஆழ்வார்க்கு ஷட்டாரின்னு பெயர் ஆஹா பகவான் அவனுடைய திருவடி தான் நம்மாழ்வார் இப்ப இந்த கீழே ஒரு ஸ்லோகம் சொன்னேன்னா அதை கொஞ்சம் இப்ப மாத்தி வச்சு பாருங்க யோனித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம அச்சுதனுடைய திருவடி தாமர்கள் ஆறு நம்மாழ்வார் யுக்மருக்மாங்கிறதே இப்ப நம்மாழ்வார் தான் ஏன்னா பகவானுடைய திருவடி தான் நம்மாழ்வார்னு பெரியவர்கள் ஒத்துனுட்டாரோ இல்லையா அதத்தானே தலையால நாம வாங்கி குறை போவோம் அவன் பாதுகையே நம்மாழ்வார் எதுக்கு அந்த பாதுகையா வந்து சேர்ந்தார் இவ வேணும்னா இவனுக்கு தமிழ் வேதத்திலையும் தெரியாதப்படுத்துனா என் சம்பந்தம் இருத்தாதான் பகவான் மோஷத்தை கொடுப்பான் என் சம்பந்தத்தை ஷட்டாரி மூலமா கொடுத்துடுறேன் என்னதான் விடாம தான் இதை வேண்டான சொல்ல மாட்டோம் சம்ஸ்கிருதத்தை வேண்டான்னு சொல்லட்டும் திராவிட வேதத்தை வேண்டான்னு சொல்லட்டும் இந்த ஜாத்தியில பிறந்திருக்கும் அது ஜாத்தியில பிறந்திருக்கும் இது முடியாது அது முடியாது இதை போய் நின்று தலையில வாங்கிறதுக்கு ஜாதி வேணுமா வரணம் படிப்பு வேணுமா என்ன வேணும் எப்படியான நம்மாழ்வார் சம்பந்தம் கிடைத்தா போதும் ஆனா தான் துருவம் ஆவிசத்திஸ்ம பாதுகாத்மா சடகோபய மாணவியாக என்ன தான் வந்து ஷட்டாரியாக ஆவிர் பவித்தார் திருவடிகள் ஆசைப்படைத்தவர் ராமானுஜர் மத்தத புல்லா மதிக்கிறார் அர்த்தம் வராது இப்ப அர்த்தம் என்ன வரும் பகவானுடைய திருவடிங்கிறது நம்மாழ்வார்னு வச்சுட்டோம்னா நம்மாழ்வாரிடத்துல பித்து பிடித்தவர் ராமானுஜர் அத தவிர மத்த எல்லாவத்தையும் புல்லாக மதிக்கிறார் யுக்மருக்ம வியாமோக்திதராணி திருநாயமேனே குருகோ பகவதோசேகசிந்தோகோ ராமானுஜரோ சரணம் பிரபந்தே ஆக ராமானுஜர் இடத்துல விடாத அன்பு நம்மாழ்வார் நம்மாழ்வார் இடத்துல அன்பு ராமானுஜர் தான் ராமானுஜனுந்தாதி முதல் பாசுரன் சொல்றது பூமன்னு மாது பொருந்திய மார்பன் புகழ்மளிந்த பாமன்னு மாறன் பல்கலையோர் தாம் வந்தவி ராமானுஜன் சரணாரவிந்தன் நாம் நெஞ்சே சென் அடிபணிந்து உயிர்ந்தவன் எவ்வளவு வழக்கா பாடி இருக்காரு பாக்கணும் பூங்கிறது கமல புஷ்பம் தாமர பூமன்னு மாது அந்த தாமர புஷ்பத்தை விடாமல் இருக்கிற ஸ்ரீதேவி ஆச்சியார் ஜி மகாலட்சுமி மாது பொருந்திய மார்பன் அந்த மாதுங்கிற ஸ்ரீமகாலுமி விடாம இருக்காளோல்ல திருமார்களே பகவானுக்கு மாது பொருந்திய மார்பன் மார்பன் புகழ் மலிந்த மார்பனான ஸ்ரீமன் நாராயணுடைய புகழ விடாம பாடின பா எந்த மொழிங்கிற பா மார்பன் புகழ்மலிந்தப்பா பாமன்னு மாறன் அந்த பாவான திருவாய்மொழிய விட்டு அகலாம இருக்கிற நம்மாழ்வார் ஆக கமல அதை விட்டு பிரியாமல் இருக்கிற ஸ்ரீதேவினாச்சியார் அவள் விட்டு பிரியாமல் இருக்கிற திருமார்பு திருமார்பப்பத்தை பாடியிருப்பதான திருவாய்மொழி திருவாய்மொழியை விட்டு பிரியாமல் இருக்கிற நம்மாழ்வார் பாமன்னு மாறன் மாறன் அடிபணிந்து அந்த மாறனான நம்மாழ்வாருடைய திருவடியையே பற்றி தன்னுடைய கிரந்தங்கள் எல்லாவத்தையும் ராமானுஜர் சாதித்தார் இத்தனைக்கு ஆச்சரியம் என்ன ராமானுஜர் ஒரு புத்தகம் தமிழ் எழுதுல அவர் அத்தனை சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்கார் நம்மாழ்வார் ஒரு புத்தகம் எழுதி எழுதிதான் எல்லாவத்தையும் ஏற்படுத்தினார் அவர் எப்படி பாடி இருக்கோ அப்படியே தான் ராமானுஜர் எழுதுகிறான் பண்ணிருக்கார் எத்தனையோ வியாக்கியான பிரம்மசூத்திரும் கீதைக்கும் உபனிஷத்துக்கும் உண்டு ராமானுஜர் விசிஷ்டாத்வை வியாக்கியானம் பண்றார் அவர் வியாக்கியான பண்ணினத்துக்கு விளக்கு பிடிச்சுதான் நம்மாழ்வாருடைய விளக்க கொண்டு வச்சோம்னா சரியா வழி தெரிய முடிய அதே போல இவருந்த ராமானுஜர் வேதாந்தம் இருக்குள்ள போனார் சரியா வழி தெரியறதுக்காக நம்மழ்வார் தம்பாசரத்தை விளக்காக கொண்டு வச்சார் தேசிகன் சாதித்தார் தெளியாத மரநிலங்கள் தெளியினோமே கையோ கண்டே பிடிக்க முடியல வேதாந்தத்தோட ரொம்ப போராடி பார்த்தேன் உன்னும் அர்த்தம் புரியல பார்த்தேன் பாசரன் விளக்கா கிடைச்சது கெட்டியா புடிச்சுட்டேன் இனி இதை வச்சுன்னு நம்ம வேதத்தையே தெரிஞ்சுக்க போறோமே தவிர அதை கொண்டு இதை தெரிஞ்சுக்கிறது அந்த காலத்திலேயே பட்டு போயிட்டு ஆஹ் பூமன்னு மாது புகழ் மறிந்த பாமன் மாறன் அடிபணிந்து பல்கலையோர் தாம் மன்ன வந்தவி ராமானுஷன் ஆஹ் ராமானுஷன் நம்மாழ்வாருடைய திருவடியிலே ரொம்ப பிராவணியம் படைத்தவர் அதை எங்க பார்த்தா தெரியும்னா இப்ப ஷட்டாரின்னு போய் கேட்கிறோம் கோவிலுக்கு போறோம் பெருமாள் திருவடி தலையில வச்சுக்கணும்னா சட்டாரி சாதிங்கோன்னு கேட்கிறோம் அவர் சாதிச்சிருவாரு சரி இப்ப அடுத்து நம்மாழ்வார சேவிக்கிறதுக்கு அழ்வார் திருநகரிக்கு போறோம்னு வச்சுக்கோம் போய் ஷட்டாரி சாதிங்கோன்னு அங்க கேட்க முடியாது ஏன்னா ஷட்டாரி தான் நம்மாழ்வாரே அந்த நம்மாழ்வாருடைய திருவடியை சாதியங்களு கேட்கணும் அந்த நம்மாழ்வாருடைய திருவடி யாருன்னு இப்ப கேள்வி வரும் பெருமாளுடைய திருவடி நம்மாழ்வார்னு சொல்லிட்டோம் சட்டாரி சாதிங்கன்னு கேட்கிறோம் இது தெரியாதவா என்ன பண்ணுவாள்னா நம்மாழ்வார சேவிக்கு போனாலும் சட்டாரி சாதிங்க இப்படி ஆழ்வாரிய தூக்கிய தரையில வைக்கிறது ஆழ்வாருங்கிறவர் தான் ஷட்டாரி இந்த சட்டாரியை தூக்கி நம்ம தலையில வச்சுக்க முடியாது அங்க போனா என்ன சொல்லுவாள்னா நம்மாழ்வாருடைய திருவடிக்கு ரெண்டு பெயர் எல்லா ஊர்லயும் மதுரகவிகள் பெயர் நம்மாழ்வாருடைய திருவடி ஸ்தானத்தில் இருக்கிறவர் தான் மதுரகவி தேவமத்தரியேன் குரு நம்பி பாவி நின்சை பாடி திருவனே எனக்கு தெய்வமே நம்மாழ்வாரு தான் ஆச்சாரியாதிக தேவதாம் சமதிகாம் அந்நாமகே ஆச்சாரியனுக்கு மேல தெய்வம் கிடையாதுன்னு கோஷித்தாரே அந்த மதுரகவி ஆழ்வார் தான் திருவடி மத்த எல்லா ஊர்லயும் போனா என்ன கேக்கணும் எந்த ஊர்ல போய் ஆழ்வார்த்தியில் நின்னாலும் சுவாமி அர்ச்சக சுவாமிய பார்த்து மதுரகவிகள் சாதியும் அப்படின்னு கேக்கணும் இது ஆழ்வார்திருநகரிய தவிர இந்த ஆழ்வார் போனா என்ன கேட்கணும்னு தெரியுமா மசர் கவிகள் சாதிங்கு கேட்க முடியாது ஸ்ரீராமானுஜன் சாதியுங்கள் ஸ்ரீராமானுஜ சாதின்னு ஏன் சொல்ற மாறன் அடிபணிந்து உயிர்ந்தவன் மாறனான நம்மாழ்வாருடைய திருவடி நிலதானே ராமானுஜர் இதே போல யுக்மருக்ம வியாமோக்ததிதராணி திருநாயமேனே ஆக நம்மாழ்வார் திருவடி ராமானுஜர் பகவானுக்குவடி நம்மாழ்வார் நம்மாழ்வாருடைய திருவடிங்கிறவர் ராமானுஜராகத்தான் கொண்டாடப்படுகிறார் இன்னொன்னு சொல்றேன் அப்ப ராமானுஜர சேவைக்கு போனா என்ன கேக்குறது பகவான சேவைக்கு போனா சகாரி கேட்கிறோம் நம்மாழ்வார செய்திக்கு போனா ராமானுஜன் கேக்குறோம் ராமானுஜன் செவிக்கு என்ன பண்ணலாம் எல்லா ஊர்லயும் முதலியாண்டான் முதலியாண்டான்னு தான் ராமானுஜனுக்கு திருவடி அங்கேயும் ஒரே ஒரு ஊர் திருவேங்கடம் திருப்பதிக்கு போற முடிய திருமலையப்பன் அங்க மட்டும் அனந்தாழ்வான் சாதியங்கள்னு கேக்கணும் அந்த ஒரு இடத்துல மட்டும் அனந்தாழ்வான்னு திருநாமா மத்த எல்லா இடத்துலயும் முதலியாண்டான்னு பெயர் அதே போல மத்த எல்லா இடத்துலையும் நம்மாழ்வாருக்கு மதுரவிகள்னு திருநாமா திருக்குறூர்ல மட்டும் அடித்தி அவர் திருவடியாக ராமானுஜர் ராமானுஜன் அப்படி நம்மாழ்வார் பாசரத்தை எழுதிருக்கார் எழுதி அவர் ஏதோ பக்தி பெருக்கால அன்பு காதல் பேரன்பு தலைவன் தலைவி நாயக்கன் நாயகி பாசனம் பாட்டு போனார் இவர் எவ்வளவு பெரிய வேதாந்தி ராமானுஜர் பிரம்மசுக்கு சாமானியமா என்னமோ அந்த காதல் பாசரத்தை வச்சுட்டு இவர் வியாக்கியானம் பண்றோம்னு சொல்றமே இது ஒவ்வாதையே நமக்கு தோணும் ஓரிடம் அல்ல ஈரிடம் ஆயிரம் ஆயிரங்கள் எடத்தை எடுத்து பார்த்தாலும் அழ்வார் பாசனங்களை கொண்டே ராமானுஷர் தான் எழுதிருக்காருங்கிறதுக்கு செவுத்திரா சிலாசாசனம் பண்ணி வைக்கலாம் இந்த பாட்டோட அர்த்தம் தான் இந்த இடத்துல சிவபாட்சத்திரி கீதா பாஷ்ஷத்திரி இருக்குன்னு நீங்க என்ன சேவிக்கிறோம் எய்த பெருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆயந்த பெரும் ஷீரார் சடகோபன் செந்தமிழ் வேதன் தரிக்கும் பேராத உள்ளம் பெற நம்மாழ்வாருடைய திருவாழ்மொழி ஒருத்தன் சொல்ல ஆரம்பிக்கிறான் சந்த சொல்றோம்னு வச்சுக்கோ அந்த நாள் நாள் வரைக்கும் சந்த சொல்றதுன்னு வச்சிருக்காங்க இல்லையா முன்னவன் ஆச்சாரியன் ஒரு தடவை பின்னாடி இருக்கிற சிஷ்யம் மூணு தடவை சொல்லணும் மனப்பாடாகும் ஏதோ எண்ணத்தோட சொல்லிட்டு இருக்கும் பின்னாடி இருக்கணும் சொன்னா பின்னாடி இருக்கணும்னு மனப்பாடம் ஆடு போடணும்னு ஆறு ஆளே இப்ப எல்லாரும் புத்தகத்தை திறந்து வச்சுன்னு சேவிக்கிறதுன்னு ஒரு இதிரியா வந்தா எடுத்து உலகத்துல அதுவே வழக்கம் நாளில் புத்தகம் பார்த்து வழக்கமே கிடையாது இப்ப எதை சொல்லணும்னாலும் எழுதி வச்சுன்னு படிக்கிறது எதை பேசணும்னாலும் புஸ்தகத்தை பார்த்துதான் படிக்கிறதுன்னு உதிர்த்துண்ணா காலத்தின ராமானுர்ந்துருந்தா நடந்திருக்காரு அவர் கிழங்கு விட்டார் தானே இது மேற்கொண்டு எத்தனை நடக்கணுமோ அது நடந்துதான் ஆகணும் இருக்கட்டும் இல்லாததுக்கு ஏதோ அதையான பயன் இருக்கோமோ இல்லையா அது வரைக்கும் நாம ஆனந்தப்பட்டுதான் ஆகணும் பார்க்கணும்னா ராமானுஜர் நம்மாழ்வாருடைய திருவடி பலத்தால ராமானுஜர் எழுதினார் எங்கு பார்த்தா நமக்கு கிடைக்கும்னா ஆழ்வார் ஒரு பாசரம் பாடிருக்கார் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கல்வெட்டான பிரமாணம் இது நம்மாழ்வார் பாசரத்தை கொண்டுதான் எப்படி ராமானுஜர் எழுதினாருங்கிறதுக்கு ரொம்ப சிறந்த பிரமாணம் இது இந்த இடத்துல தெரிவிக்கிறார் அழிவார் ஒரு பாஷத்துல சொன்னார் அதை எடுத்தார் தெரியுமா ராமானுஜர் இந்த ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரியும் பாஷ ஸ்லோகத்திலேயே ஹரித்ரானாய சாது நாம் வினாசாயச்சு தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே நான் ஓரோர் யுகத்திலையும் வந்து பிறக்கிறேன் சாதுக்களை ரட்சிக்கிறதுக்காக துஷ்டர்களை கொல்றதுக்காக நல்லோர்களை ரட்சிக்க தர்மத்தை நிலை இது கண்ணனுடைய வாக்கியம் தர்மத்தை நிலை சாதுக்கள் எல்லாம் ரட்சிக்கணும் துஷ்டர்கள் எல்லாம் கொண்டுடணும் இந்த மூணுத்துக்காகத்தான் நான் பிறக்கிறேன் சம்பவம் கிருஷ்ணனுடைய வாக்கியம் ராமதுக்கு பாஷம் பண்ண ஆரம்பிச்சார் அவர் மனசுல ஒரு கேள்வி பிறந்தது என்ன கேள்வினா இப்ப துஷ்டர்களை கொல்லணுங்கிறதுக்காக பகவான் வரணுமா அவசியம் இல்லையே நாம யோசிச்சு இப்ப ராவணன கொள்றதுக்காக ஒரு ராமன் அங்கிருந்து இறங்கி வரணுமா கம்சனை கொல்றதுக்காக ஒரு கண்ணன் இறங்கி வரணுமா இருக்கிற இடத்திலே கொல்லப்பட கணவர்கள் நினைத்தாலே சின்ன வைந்த ராவணனு மகேஸ்வரன் இறங்கி வரான் கொஞ்சம் புத்தி ஒத்துகிற பாடுபடுறான்னு தெரியலையே இருக்க முடிச்சிட்டு போலாம் இருக்கிற இடத்துல சங்கல்பிக்க வேண்டாம் கையில எப்பேற்பட்ட சக்கராயுதத்தை வச்சுருக்கான் அந்த சக்கரத்தை பிரயோகப்படுத்தினா இறங்கி வந்தா ராவணன் தலை ஒரே நிமிஷம் முடிஞ்சுபட போறது தம்சன் தலை இருக்கவே போறது இல்லையே சக்கரத்தையும் விடுறது இல்லையே தன் ஞானமான சங்கல்பத்தையும் பயன்படுத்துறது இல்லையே இவர் இறங்கி இறங்கி வந்து நம்மாட்டம் கட்டப்படுறாரு இது என்னதுன்னு யோசிச்சார் ராமானுஜர் எங்க பாஷ்யம் எழுது நீங்க சங்கர பாஷ்யத்தையும் சேவிச்சு பார்க்கலாம் மத்வ பாஷ்யத்தையும் சேமிச்சு பார்க்கலாம் இந்த ரெண்டு பாஷ்யத்திலையும் லீலைக்காக இறங்கி வருகிறான் அவ்வளவுதான் இருக்கும் அதுக்கு மேல அங்க அர்த்தம் கிடைக்காது ஆனா ராமானுஜர் அத்தியுதமா ஒரு பாஷம் எழுதினார் அதன் அம்மாழ்வாருடன் இந்த பாசரத்தை கைவிளக்காக கொண்டு அழ்வார் பாடினார் மழுங்காத வைநுதிய சக்கரனால் வளத்தையாய் தொழுங்காதர் களிலளிப்பான் தோன்றினையே மழுங்காத ஞானமே படையாக மலர் உரையில் தொழும்பாயார் கழித்தாலும் சுடர்ச்சோதி மறையாதே அழ்வார் கேள்வி கேட்கிறார் பகவானை பார்த்து ஒரு யானைக்காக முதலை காலில பிடித்தது யானையை கஜேந்திரன் மோட்சம் கொடுக்கிறதுக்காக பகவான் ஓடிவந்தான் சரிமர் வேளம் மீனவர் பொய்கை நான் எழிந்து காணமர் வேளம் கையெழுத்தளர கரா அதன் காலினை கருவ ஆனையின் துயரந்தீர புல்லூர்ந்து சென்று நின்று ஆழ்தொட்டானே தேனமரி சோலை மாடமாமையிலே திருவல்லிக்கண்டே ஓடி வந்தான் பகவான் இந்த சக்கராயுதத்தை அங்க வந்து பிரயோகம் பண்ணி முதலையனுடைய தலை அறுத்துட்டான் கஜேந்திரனான யானையை ரக்ஷித்தான் ஆழ்வாரவன் கேக்குறாரு சாமி தான் நீர் எனக்கு பார்த்தா ரொம்ப வேடிக்கையா இருக்குன்னு என்ன வேடிக்கை அங்கே இருந்து நீர் கிளம்பினீரா பரமதத்தில இருந்து ஒட்டமா ஓடி வந்தீரா இங்க வந்து நின்று சக்கரத்தை விட்டீரா எனக்கு என்ன புரியல தெரியுமா அங்கிருந்துட்டே இந்த முதல போக கடவுதுன்னு ஒரு நிமிஷம் நினைச்சிருக்க இல்ல இங்க வந்து விட்ட சக்கரத்தை அங்கே இருந்தே விட்டு இருந்தாதான் அவன் கொண்டு மழுங்காத வைனு சக்கரனல் வளத்தையாய் தொழு காதல் களிரளிப்பான் பெரிய படை அந்த படையும் உபயோகப்படுத்தல சக்கரங்கிற படையும் உபயோகப்படுத்தல இத்தனை எதுக்கு பண்ணாயின்னு பார்த்தேன் மலரையில் தொழும்பா யார் கழித்தாலும் சுடர்ச்சோதி வரையாதே ஒண்ணு மட்டும் புரிஞ்சுட்டேன் நீ ஏன் இறங்கி இறங்கி ஓடி வர தெரியுமா மூணு விஷயம் சொன்னேன் பரித்ரா நாய சாதுனா விநாசுதான் தர்ம சம் தாய இந்த மூணுத்துக்குள்ளே நீ இறங்கி வந்த ஒண்ணு பண்ணலாம் இறங்கி வராமலே மத்த ரெண்டும் பண்ணலாம் எந்த ரெண்டு துஷ்டன கொல்றதுக்கு நீ இறங்கி வரவேண்டாம் இருக்கிற இடத்தில இருந்தே பண்ணிடுவேன் தர்மத்தை நீ இறங்கி வரவேண்டாம் இருக்கிற இடத்திலேருந்தே பண்ணிடுவே ஆனா மூணாவது ஒண்ணு சொன்ன பாரு சாது சம்ரக்னம் இந்த நல்லோர்களை காப்பதற்காக அவர்களுக்கு ஆனந்தம் கொடுக்கறதுக்காக அது பட்டுப்படும் என்ன காரணம்னா இந்த கஜேந்திர ஆழ்வான் போய் தாமர புஷ்பத்தை பறித்தானா அத வந்து நாகம் கலையரஸ் இந்த உடம்ப காப்பாத்தி கிணம்புறதுக்காக நான் யானை சொல்றது பகவான் வந்த உடனே இந்த உடம்பிக்கலா நாளைக்கு போறது இந்த உடலை காப்பாத்தி சொல்லல ஆனா கையில ஒரு தாமர புஷ்பத்தை எடுத்துட்டேன் அத உன் திருவடி தாமரையில சேர்த்து ஆனந்த படணம்னு நினைச்சு அந்த அனுபவம் எனக்கு வேணும்னா கண்டனி உன் திருவடி எனக்கு வேண்டாமா அதுக்கு தான் கூட்டேன் அழுதது யானை நம்ம வந்து ரஷ்த்தான் இத போல ஆறுக்காகவும் வருவான் என்ன சாது சம்ரட்சணத்துக்கு பகவான் வந்துதான் ஆகணும் சாது சம்ரட்சணை காப்பாற்றுறது மட்டுமில்லை அவனுக்கு ஒரு சந்தோஷத்தை ஆனந்தத்தை கொடுக்க வேண்டாமா அதற்காக நேர இந்த பாஷனத்தை பாத்துட்டா ராமானுஜர் தன் கீதா பாஷ்யத்துல உடனே எழுதிட்டார் பரித்திரனாய சாதுனா வினாசாய தொழுக்குதான் தர்மசம்ஸ்தாபனார்த்தாயலுக்கு அவன் வரவேண்டாம் சாதுக்களை சம்ரட்சணம் பண்ண வந்தே வேண்டும் இது மத்த ரெண்டு பேருடைய பாஷ்யத்திலும் இல்லாமல் கீதா பாஷ்யம் ராமானுஜ பாஷ்யத்துல மட்டும் இருக்க என்ன காரணம் ஏன் அவளுக்கு சம்ஸ்கிருதம் தெரியாதா கீத தெரியாதா கண்டனம் தெரியாதா எல்லாருக்கும் எல்லாரையும் தெரியும் சோதி இருக்கே பெரிய ஜோதிஷு கண்ணனே அது மறையாதான்னு கேட்கிறார் சொல்லிரா மறையாதான் என்னன்னு கண்ணன் திருப்பி கேட்டான் நீ மட்டும் வராம பரமோதத்தில இருந்து சக்கரத்தை விட்டுருந்தியானா உன் சுடர்ச்சோதி மறையும் நீ வந்தியோ உன் சுடர் சோதி நின்றது உன் ஜோதி நிற்கணும்னா நீ வந்தா தான் நிற்கமே தவிர எங்கயோ இருந்து பண்டே பண்டேனா அது எத்தனையோ பெருமெண்டு போற அதுக்கு கண்ணன் நம்ம கண்ணன் வந்தான் ஒரு ஆசை ஏற்பட வேண்டாமா இந்த பாசரத்தை விளக்காக கொண்டார் சமஸ்கிருத கீதைக்கு தான் வியாக்கியானம் பண்ணினார் ராமானுஜன் ஆயிரமான இடங்களில் ராமானுஜர் சந்தமிழ் வேதன் தரிக்கும் பேராத உள்ள ஆரம்பிச்சே திருவாய்மொழிக்கு முதல்ல தனியன் என்ன சொல்றோம் திருவாய்மொழியை மனசு நிற்க அர்த்தங்கள் அனுகிரகம் நமக்கு தோண நம்மாழ்வார் இடத்துல கேட்காம அதே இதுக்கு ராமானுஜர் இடத்துல கேக்கிறது பாடினது நம்மாழ்வார் அவரிடத்துல போய் நின்று நீ எனக்கு கூடுன்னு கேட்கறது இல்ல ராமானுஜன் முன்னாடி வந்து நின்று ஆய்ந்த பேரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தெரிக்கும் பேராத உள்ளம் பேர என் மனசுல திருவாய்மொழி நிக்கிறதுக்கு நீர் அனுகிரகம் பண்ணும்னா என்ன காரணம்ங்கிறது இன்னொரு பாசுரத்துல வைச்சார் வாந்திகளும் சோலை மதுளரங்கர் வண்புகள் மேல் ஆண்ட தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ன சடகோபன் மொயம்பால் வளர்த்த இசத்தாய் ராமானுஜன் திருவாய்மொழியை ஈன்ற தாய் நம்மாழ்வாரான் அத வளர்த்த தாய் ராமானுஜரம் ஈன்ற தாயை விட வளர்த்த தாய்க்கு ரொம்ப பெருமை அதிகம் பெத்தா தேவக்கி கண்ணனை எத்தனை நிமிஷம் பார்த்தா தம் அற்புதம் பாலகம் அம்புதேஷனம் வசுதேவ ஐக்ஷத அன்னைக்கு மத்தியான ராத்திரி பார்த்திருக்கார் அதே ராத்திரி கடப்பின்னு திருவாய்ப்பாடி போய் சேர்ந்த அத்தோட சரி இந்த தேவக்கிய வசுதேவரையும் எத்தனை நாள் பார்த்தா கண்ணனை ஆக பெத்தார்களே தவிர கண்ணனுடைய எந்த சீரட்டித்தும் பார்க்க முடியல அவர்களாலே குலசேகரால் தரித்தார் நந்தன் பெத்தனன் நல்கனையெல்லாம் நங்கள் போன் வசுதேவன் பெற்றிலனே இத்தனை வைபவத்தின் நந்தகோபாலன் பெத்தானே தவிர வாசுதேவன் எல்லாத்தையும் இழந்து கொள்டானே ஆக நந்தன் வளர்த்த இன்பத்தை பெற்றான் வசுதேவன் பெத்த இன்பத்தை பெத்தான் பெற்றுடலாம் ஆனா வளர்க்கறது எவ்வளவு கேட்டான் நம்மாழ்வார் திருவாமிய பெற்றார் அத்தோட சரி அத வளர்த்திய ராமானுசரன் வளர்த்தார் அதனாலதான் வளர்த்த தாயின போயின்னு பேராத உள்ள என் மனசுல நிற்கிறதுக்காக நீ குடு நீ குடுன்னு ராமானுசரன் இடத்துல பிரார்த்திக்கிறோம் ஆஹ் பகவான் வந்து பிறந்து நடக்காமல் போக ஆழ்வார்களை பிறப்பிக்க அவ்வாழ்வார்களிலே தலைவரான நம்மாழ்வார் அவரை நம்மாழ்வார்னு பகவான் அபிமானிக்க நாலு பிரபந்தங்களை பாட அவ்வாழ்வாரும் பாடி பரமோதத்துக்கு திரும்பி போக அதுக்கு மேல ஆச்சாரியர்களுக்குள்ள பிரதமாச்சார்தனாக முதல்ல நாதமணிகள் வந்து சேர அவர் சென்று ஆழ்வார் இடத்துல பிரார்த்திக்க திருவாய்மொழியும் கொடுத்து நாலாயிரத்தையும் கொடுத்து பவிஷ்யத் ஆச்சாரியத்துனா வருங்காலம் கூத்த காலம் வர்த்தமான காலம் வருங்காலம்னு சொல்ல முடியாது இறந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் பவிஷ்யத்துனா வருங்காலம் பவிஷ்யத் ஆச்சாரியர்னா வருங்காலத்துக்கு இவர் தான் ஆச்சாரியனாக இருப்பர் என்றுதான் அந்த விக்கிரகத்தை நாதமணிகள் இடத்துல கொடுத்தார் நம்மாழ்வார் அம்மாழ்வார் கொடுதண்ணிலேர்ந்து இன்னி வரைக்கும் பார்த்தோம்னா அம்மாழ்வார் திருவடினு பெயர் வைத்து அவர் பாசுரங்கிலியை வச்சு தானும் வியாக்கியான தருளி செய்து அவர் பெருமையை உலகத்தலை பறப்பதற்காக அவர் பெத்து போட்ட குழந்தையான திருவாயுமையை வளர்ப்பதற்காக தான் பாடுபட்டு எதிபதி என்று உலகத்தாலே கொண்டாடப்பட்டு பகவானாலேயே கொண்டாடப்பட்டு நம்மாழ்வாராலையும் காட்டி கொடுக்கப்பட்டவர் கரையும் கடும் கண்டுகொண்டு ஒரே ஆச்சாரியின் உண்டென்னால் அது ராமானுஜருக்கே உண்டான தனி சிறப்பு சிறப்புன்னு மறுபடியும் மறுபடியும் தெரிவித்து கேட்டுக் கொண்டிருந்தார் உங்க பொறுமைக்கும் பல்லாண்டு பாடி இந்த ராமானுஜ சம்பந்தமும் நம்மாழ்வார் சம்பந்தமும் கிடைச்சா என்ன கிடைக்கும் ராமானுஜ சம்பந்தம் கிடைச்சுட்டா ஆழ்வார் சம்பந்தம் கிடைச்சா பிரதா அவர்தானே திருவடி ஆழ்வார் சம்பந்தம் கிடைச்சு விட்டா பகவானுடைய சம்பந்தம் கிடைச்சா பிரதா மூணு பேருடைய சம்பந்தத்துக்கு மேல எதை நாம கேட்க போறோம் ஆஹ் பகவான்களுக்குள்ள தலைவர் பார்த்தா சிவன் நாராயணன் ஆழ்வார்களுக்குள்ள தலைவர்னு ஆச்சாரியர்களுக்கு எம்பெருமானார் தரிசனம் என்ன இதற்கு நம்பெருமாள் நாட்டி வைத்தார் அம்புகியோர் இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்த அந்த செயல் இந்த தரிசனமான விசிட்டாத்வைத்த ராமானுஜ சம்பிரதாயத்தை அவர் தானே வளர்த்து கொடுத்தார் ராமானுஜ சம்பிரதாயம் வளர வேண்டும் இசிட்டாத்யத்தம் வளர வேண்டும் சீவ இட்டவனாக யாரும் பிறக்க முடியாது பிராமணனா பிறக்கலாம் கத்திரியனா பிறக்கலாம் வைசனா பிறக்கலாம் சீவயிட்டவனா ஒத்தனும் பிறக்க முடியாது வளர்க்கத்தான் முடியும் சீவயிட்டவனுங்கிறது நடத்தையிலதான் சீவ இட்டம் இருக்கே தவிர நான் பிறந்தேன்னு சீவையிட்டம் ஜாத்தியில பிறக்கிறதுக்காக அது ஒரு வழிமுறை அது ஒரு கோட்பாடு அந்த கோட்பாட்ட நடக்கணும்னா ராமானு சம்பந்தம் நமக்கு ஏற்பட வேண்டும் பகவான் பார்த்து ஒரு ஆச்சாரியன் உண்டு ஒத்துன்றான் ராமானுஷ்வர்தான் பகவான் பார்த்து ஒரு ஆழ்வார் உண்டு ஒத்துருக்காங்க நம்மாழ்வார் தான் நம்மாழ்வார் எபெருமானாருடைய சம்பந்தத்தாலே ஜெகத்து மேலும் மேலும் வாழ்ந்து இருக்கிற சிரமங்கள் எல்லாம் ஆழ்வார் எந்த சம்பிரதாயத்தை பரப்பணம் பரப்பணம் பார்த்தாரோ உலகம் எல்லாம் வாசுதேவ சர்வம் உண்ணும் சோ ஒரு பருகினிய தின் கண்ணன் எல்லாம் கண்ணன்னு தெரிஞ்சுட்டோம்னா இதுக்கு மேல யாரோட யார் நம்ம சண்டை போட போறோம் எதுக்காக இங்கே சச்சரவு அங்க சண்டை இங்கே எதுவும் அற்றுப்போகும் சீவ இட்டவனாக வாழ கத்துக்கொண்டா வாழணும் வாழணும்னு ராமானுஷனுடைய திருவடிகளிலே பிரார்த்திக்கொண்டு இந்த உபன்யாசத்தை இத்தோடு முடிவெற செய்கிறேன் க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன்